ஜுனன் பந்துகனம் பண்ணவாவதுன்னு சொல்லி ஒதுங்கின காலத்துல ஆறேடா ஆறு கொள்றது கொல்ல முடியுமா ஆத்மாவே இல்ல சரீரத்தை நீ வந்து நசிக்காம வச்சுக்க முடியுமா இந்த ரெண்டும் முடியாத காரியம் அவனுக்கு ஏற்பட்ட குச்சிதமான புத்தியை அவித்தியை போக்கி ஆத்மஜானத்தை எந்த பிரபு உபதேசம் பண்ணினானோ அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனான எனக்கு பக்தி வரணும்னு சொன்னார் அஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் சுவாமி எப்போதும் என்ன ஸ்மரியின்னால் அர்ஜுனன் எப்படியே உட்கார்ந்து தியானத்துக்கு ஆரம்பிச்சுடுறேன்னு வில்ல எரிய ஆரம்பிச்சா யுத்தான் விட்டா கர்மா விடாதே கர்ம காலம் தவிர்த்து பாக்கி காலத்துல தான் தியானம் விட்டாள் தஸ்மாத் சர்வேஷு காலேஷும் மாமனுஸ்மர யுத்தா அதே அந்த அர்த்தத்திலேயே அப்புறம் இன்னொரு அர்த்தத்துல கூட இல்லை ஆமா கர்மா விடப்படாது அதுவா விடணும் கர்மானி தஜோகி கர்மவி தியச கர்மாவை விடப்படாது அது விடணும் கிளாஸ்ரீ டாக்டர் போட்டத்தை எப்போ எடுக்கலாம்னு கேட்டா நீ எடுக்காதே அதுவா விடும் நாலா எடுத்தா இன்னூறு ஆபரேஷன் நீயா எடுக்காதே விட்டாள் அதுவா தானா விடணும் அது மாதிரி நகர்மானி தஜேன் ஜோகி கர்மபிஷ் தஜத்தை இவன் எடுக்கப்படாது அது தானா கர்மாவா விட்டுவிடும் அவன் மறந்து போடுவான் தெரியாது ஸ்வரூபத்தில் போய் ரமிச்சு அப்படி புரியாம போயிடும் அப்ப பாதகம் நீயா விடப்படாதேன்னு விட்டாள் அப்படி ஆத்மவித்தையை உபதேசம் பண்ணுவேன் பரமபுருஷனுடைய ஜன பக்தி தான் எனக்கு அனுபவத்தில் சேனாபதியா இருந்தார் அஞ்சு நாளைக்கு துரோணர் சேனாபதி ரெண்டு நாளைக்கு கர்ணன் ஆறாம் நாளைக்கு ஆறாம் அஸ்வத் தாமா பதினெட்டு நாள் யுத்தம் தீந்து இந்த பத்தாம் நாள் அன்னைக்கு காலையில துரியோசனம் பீஷ்மருடைய கூடாரத்தில் போய் கத்தினான் நீங்க வாஸ்தவமா என்கிட்ட அன்போட கூட யுத்தம் பண்ணல உங்களுக்கு பாண்ட வாழ்க்கை தான் பிரியம் சொன்னான் அட பாபி உனக்காக நான் வயசு காலத்துல இப்படி உழைக்கிறேன் ரத்தத்தை வாரி அரைக்கிறேன் என்ன தப்பா சொல்றியே இது நன்னா இருப்பியான்னு கேட்டாள் நீங்க இந்த பத்து நாள் ஒன்பது நாளா யுத்தம் பண்ணல பாண்டவாள ஆரையாவும் கொண்டேலான்னு காட்டான் நான்தான் அந்த யுத்தத்துல முச்சரிக்க விதி கொடுக்குற போதே கொடுத்துருக்கேனே நான் வளர்த்த குழந்தை நான் கொல்ல மாட்டேன்னு விட்டேனே என்று சொன்னாள் சரி பாண்டவாளை கொல்ல வேண்டாம் பாண்டவாலை சேர்ந்த வீராள் பெரிய ஆழ நீர் கொன்னீரான் அதுக்கு சொன்னார் பாண்டவாள் கொல்லாம பார்த்து இத்தனை நாளா ஒன்ன கொல்லாம நான் பார்த்துட்டு இருந்தேனே இதுவே பெரிய காரியம் இல்லையானு கேட்டாள் அஸ்தமும் உங்களுக்கு பாண்டவாழ்கிட்ட புரியாததுனால எப்படி சொல்றேன் ரொம்ப தாங்கவே இல்லை இந்த அசத்துக்கு இனிமே கொடலை பூரி காட்டுறதா எந்த பரமாத்மா பாரத யுத்தத்தில் ஆயுதம் எடுக்கிறது இல்லை சொன்னாலோ அந்த பிரபுவை இன்னைக்கு ஆயுதம் எடுக்கும் முடியாது பண்ணிடுறேன்னு சொல்லிவிட்டாள் என்ன அர்த்தம் அர்ஜுனனுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வந்தா தான் சுவாமி ஆயுதம் எடுப்பாளா உடனே வார் நோட்டீஸ் ஒட்டிவிட்டான் அர்ஜுன கொள்றேன்னு பீஷ்ம சுட்டிவிட்டார்னுட்டு துரியோசனன் அபாரமான யுத்தம் அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் பிரதபந்தம் மகாபாரதத்திலே பழைய கால சூரியன் மாதிரி ஒருவர் ஒரு ஏறி சுவாமியினுடைய கவச்சத்தை உடைச்சு ரத்தம் பீரிட்டு அடிச்சு நம்மை இத்தனை பாடுபடுத்தி விட்டாரே பீஷ்மர் திரும்பி பார்க்கிறாள் அர்ஜுனுடைய சரீரமே தெரியல அப்படி கொட்டியிருக்காள் லட்சக்கணக்கான வானங்களையும் அஸ்தங்களையும் ஆனால் சுவாமி என்ன பண்ணினான் கடுவாளத்தை அப்படியே குதிரை மேல போட்டாள் போட்டுவிட்டு கையில சக்கரத்தை எடுத்துக்கிட்டாள் கீழே குதிச்சு ஓடினாள் பீஷ்மர வதம் பண்றதுக்காக ரெண்டு பக்கத்து சைன்யமும் அலரித்துதான் என்ன சொல்லித்தது நாள் பீஷ்மர் பவுட்டார் பூட்டாரன் கத்தினாலாம் பீஷ்மர் பவுட்டார் பூட்டாரன் கத்தினாலாம் ரெண்டு பக்கத்து சைன்யமும் பீஷ்மருடனே இல்ல கீழறிஞ்சு விட்டு சிரசல அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணி சைன்யங்களை பார்த்து भीष्मारे मोक्ष तुम्हारा चलिवे नमस्कार मणि स्वामी कूटाड़ा ये पुंदरी जगत्पदया दंग्रामे हत्यामाना शेय पर परं कृष्ण लोह के सर्वत புத்திரன் ப்மாரி கிருஷ்ண உங்ககையலவசங்கட சானகுயகுண்டம் கடச்சூடும் மரணம் வரம் நாழாம் ஏஷே புந்தரீ காட்சே சங்கிரமே அபிமா ஸ்ய வரம் வரணும் வரணம் கூட்டா அர்ஜுனன் கீழங்கி ஓடி போய் சுவாமியை கட்டினது அர்ஜுனன் கட்டது தெரியல உதவி தள்ளிவிட்டு போயிட்டாள் மறுபடியும் சக்கரத்தி வதம் பண்ண அப்புறம் என்ன அர்ஜுனா நீங்க எங்க வேகமா போறீங்க தாத்தா வாக்கம்னா என்னடா நீ அடிச்சே போனால் நாங்க எங்களுக்குள்ள எத்தனையோ இருக்குன்னு நீர் வந்து போறலாமான்னு நீங்க வந்து போறலாமா பீஷ்மர் எத்தனை உதவி பண்ணியிருக்காரு தெரியுமா சின்ன குழந்தையாக அஞ்சு குழந்தைகளையும் எங்க அம்மா தூக்கி கொண்டு வந்து அப்பா இல்லாத குழந்தைகளை பீஷ்மர் மடியில விட்டு போதனை காலம் தவிர்த்து பாக்கி குழந்தைகளை வச்சுட்டு போறான் பீஷ்மர் நாலு குழந்தைகளும் கீழே இருக்கணுமா அர்ஜுனனை மட்டும் மடியில வச்சு கையெல்லாம் தடவுறான் சவியசாட்சின்னு சொல்லுறான் அப்பான்னு கூட்டு அர்ஜுனன் பீஷ்மரை அப்ப பீஷ்மர் கண்ணார ஜலத்தை கொட்டி அப்பா இந்த அமிர்தமயமான சொல்ல கேட்கக்கூடிய உங்க அப்பாவான் பாண்டுவா நான் உனக்கு அப்பா இல்லையடா உங்க அப்பா கப்பா தாத்தா நாளாம் பிதாம் அப்பா கப்பா அப்பா தாத்தா எனக்கு சொல்லிக் கொடுத்த பிரபு பீஷ்மர் அவரை நீர் வசம் பண்ணலாமான்னு சுவாமி திரும்பி வந்து விடாம் அதை சொல்றார் பீஷ்மர் அன்னைக்கு நீ வந்தே என்ன கொள்றதுக்கா வந்தே பக்தனாகரை என் பிரதிஜையை சத்யமாக ஆக்க சர்வீஸ்வரனான உன் பிரதிஜையை விட்டுட்டு நீ ஓடி வந்து ஏங்கள னாகரே பீஷ்மனாகரின் பிரதிஜையை சத்தியமாக பண்ணுவதற்காக சர்வேஸ்வரனான உன் பிரதிஜையை விட்டு விட்டு கையில சக்கரத்தை எடுத்துன்னு ஓடி வந்தே ஆயுதம் இல்லாம என்ன கொல்ல முடியாதா ராமாவதாரத்தில் ஒரு பில்லை விட்ட தெய்வம் இல்லையா ஆயுதத்தை என்ன திட்டத்தே தெரியுமா திருத்த ரதாச்சாரனாக ஆயுதம் எடுக்க சொல்றேன்னு சொன்ன என் வாக்க சத்தியமா பண்றதுக்காக ஓடி வந்தாளா சுவாமி இப்ப சரத்கூ சரந்திஹு ஏன பூமி அப்படி கிடுக்கிடுன்னு ஆடினாளாம் ஏ நாள் பூமி தேவிக்கு பயம் வந்துட்டுதான் என்ன சுவாமி பண்ணின பிரதிஜையெல்லாம் விடுறாளே பூபாரத்தை போக்குறேன்னு எம் பாரத்தை போக்குறேனாலே இதே முட்டுவாளோன்னு அவன் அடுங்கினாலாம் சலத்கூமி சிம்மமானது மதம் பிடிச்ச கஜத்தனுடைய மஸ்தகத்தை வேதனம் பண்ண போவது போல நீங்க சக்கராயுதம் கையுமாய் கீழே குதிச்சு ஓடினேலே அப்போ அனுகிரகம் பண்ணினேலே அத நான் மறப்பேன நீங்க கீழே குதிக்கிற போது உங்க கழுத்துல இருந்த பீதாம்பரம் பூமியில விழ அத தாண்டிக்கிட்டு போனே என்னதுக்காக தாண்டினேன் தெரியுமா பக்த பிரதிஜையை ரட்சிப்பதற்கு சர்வேஸ்வரனான என் பிரதிஜையை விட்டு விடுவேன் போட்டு தாண்டினியே நாளாத்தரியா துணியை போட்டு தாண்டது ஒரு சபதமாம் ரொம்ப கடினமான சபதமாம் ீய அப்படி முடிச்சோடினேன் நாளாம் அதான் பட்டத்ரி கட்டால் குருவாயிருப்பன பாதி பேதபீஷிவாட்சேபத்தியைகசியம் நியம் விந்தவனே பார்த்த பிரியமான சன்னிதி குருவாயூரப்பன பாத்து நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பட்டத்ரி காக்கராஜ் நாராயணீஸ்ல குருவாயூரப்பிரந்தன் தங்கள் இடத்துல அராதிபத்தி அந்த பிரபு எதிர் தரப்புல இருந்து உங்க சங்கல்பத்தை தான் அவனும் நடத்தினார் அர்ஜுன்களை அழிச்சான் நித்தியம் பதினாயிரம் வீராடா ரெண்டு பேருமா வதம் பண்ணாளா அப்படி வதம் பண்ணின பீஷ்மரை சத்திய பிரதிஜனா பண்றதுக்காக தாங்கள் ஆயுஷத்திடத்தில் கூடின பொழுது நீங்க தடப்படலா கோபம் குரோசாலீவ கோபம் வந்தவன் போல நீங்க தடபுடலா போன போது பீஷ்மர் அஞ்சலி பண்ணி கிருஷ்ணாயன மகான் நமஸ்காரம் பண்ணதே நீ சிரிச்சு திரும்பி ஓடி வந்தியாமே சத்தியமானு காட்டால் என்ன பண்ணே ஆமா நாளாஜலி தம் வீட்சாத அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணின பீஷ்பர பாத்தி கோபம் வந்தவர் போல் நடிச்ச நீர் சிரிச்சுக்கிட்டு திரும்பி வந்து நிதலரி வரன் கிரோசாலீ வான் பாஞ்ஜி திரசமோட்சிய மோதா ஸ்பஸோத்த விஜயரோதயரே கணீய ீதாஸ்வரூபம் சுவாமி பாது சொல்றாரு பீஷ்மர் பார்த்த வாத்சல்யத்தினாலே சங்கச்சக்கர ஏந்திய கையினாலே தூணுநால பண்ணின கடுவாளத்தையும் சௌக்கியும் கையில வச்சிருந்தீளே விஜய ரதகுடும்ப ஆர்த்ததோத்ரே திருதய ரிஷ்மினி அர்ஜுனனுடைய தேர குடும்பமா வச்சுட்டீளே இருந்தாள் என்ன அர்த்தம் ஒரு குடும்பியா இருக்கிறவன் அப்படியாரிய சதம் கிருத்துவான்னு எத்தனையோ தப்பு காரியம் பண்ணி குடும்பத்தை காப்பாத்துவனா அப்படி எத்தனை பித்தலாட்டம் பண்ணி நீ அர்ஜுனுடைய தேர காப்பாத்திருக்கீர் விஜயரத குடும்ப ி கடுவ அளத்த கையில பிடிச்சு ஷவுக்க வச்சுண்டு சாய கொண்டையுடன் மந்தகாசத்துடன் நீருண்ட மேகம் போன்று திருமேனியுடன் பக்தனுடைய தேர்தட்டிலே தாங்கள் இருந்த வைபவத்தே நான் பார்த்தா போருமா மகாலட்சுமி வந்து பார்க்கணும் தத்ரியா ஈட்டணியே ஸ்ரீயாபிஈணியே அந்த கோலத்தை எங்க அம்மா வந்து பார்க்கணும் அந்த ஆச்சரியத்தே நாளான் அப்படின்னா தாங்கள் இருந்து விஜயகுரதி ரஷ்டமே அப்படிப்பட்ட பிரபுவனத்திலேருமான என்னுடைய சித்தம் போய் பதியம் எந்த தங்களை யுத்த கலத்தில் எதிர்த்தரப்பு உள்ளவர்கள் மறிக்கிற சமயத்திலே தரிசனம் பண்ணிவிட்டு ஸ்வரூபத்தோட கலந்துட்டாள அப்படிப்பட்ட பிரபுட்ட போயின் சித்தகரங்கணம்னு காட்டாளாம் சொல்லிவிட்டு கடைசியில் ஒவ்வொரு உன் அனுகிரகம் ரொம்ப சுலபம்னா அவன் உன்ன போல நடந்து உன்ன போல பேசி ஒன்னோ உன்ன போல கையை காட்டி உன்ன போல கோவர்தன தர்ணம் பண்ணேன்னு மேல மேல இருக்கிற மேலாக்க தூக்கி வச்சுட்டு இருந்த நீ மோட்சத்தை கொடுத்த நீ எனக்கு கொடுக்க வேண்டாமான்னு கேட்டாள் லலித கதி வயிலாசுவாசிமான ஒரேனு எனக்கு பண்ணனன் நாடா எண்ணா ராஜசூ ஆகத் ரிஷிமண்டல மத்தியே திவ்யசிம்சனத்துலே தர்மபுத்தேஸ்வரானபதியபட்சபாதியேதவே தங்கடப்பூஜமாளே அப்படிப்பட்ட மூர்த்தியா ஒரு தடவை கடைசியில தரிசனம் கொடுக்கணும்னாலாம் முனிகன நிற்பவரு சங்குலம் துதிஷ்டி ரகசூஷம் அர்ஷணமுபேதிகிஷியோஷாத்மா அப்படி ஒரு தடவை திருக்கோச்சரமா தாங்களாகணம் நாளாம் முனிகன நிருபவரு சங்குலம் தசதி யுதிஷ்டி ரகஜூஷம் இப்படி தரிசனம் பண்ணி பரமாத்தீஷி சந்த உபாரமத்து உள்ளே முச்சு அடங்கி போச்சு உண்டா யோ காமோ நமோ ஆப் காமோ ஆம காம நாமி மௌலியில பரப்படாது யோகிகளுடைய பிராணம் அங்கேயே வருபட்டு போயிடும் வருத்த வெரையே கொண்டு போய் பூமியில போட்டா முளைக்குமா மண்ணோட மண்ணா ஆயிடும் சுரூபத்தோட சுரூபமா கலந்து போச்சாம் பீஷ்மருடைய ஆத்மா அப்படி பீஷ்மர் பீஷ்மம் பிரம்மணி நிஷ்களேனே நஷ்களமாம் சுத்தமான பீஷ்மர் கலந்துட்டாள் ஆகாசத்தில் திந்துபிவாத்தியம் புஷ்ப வருஷம் தர்மபுத்திர கொஞ்சம் வருத்தப்பட்டாளாம் சுவாமி சொன்னால் பீஷ்மர பூஜை பண்ணணும் ஆராதிக்கணும் என்ன பூஜை என்கிட்ட இருக்கான் பீஷ்மன் உட்பாளா அப்படி சொல்லி தர்மபுத்திர பீஷ்மருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சு பீஷ்மர் உபதேசம் பண்ண தர்மத்தை கேட்டுமேதை ஸ்ரீபித் பீதா மூன்று முறை அஸ்வமேதம் பண்ணி ராஜ பரிபாலனம் பண்ணி ரூபதியோட ராதாக்களோட தர்மபுத்திரன் பரவ மங்களமாய் ராஜ்ஜ பரிபாலனம் பண்ணுவ மகாபுண்ணிய சரித்திரம் இன்றைய தினமும் நாளைய தினம் பரீட்சத்தினுடைய உற்பத்தி கலி நிகிரகம் கலிபுருஷம் நிக்கிரகம் பண்ணுவதும் பிரம்மசாபம் வருவதும் கங்கா தீரம் கூடி வருவதும் பிரம்மனிஷ்டாலங்க வருவதும் பகவத்குணம் சொல்லுவதாக ஆரம்பிச்சுமாரத சம்பாதம் விதுல மைத்யேய சம்பாதம் கபில தேவகூதி சம்பாதம் சர்வீஸ்வரன் நாராயணன் கபில வாசுதேவராய் தேவகூதி அன்மாட்டத்திலே அவதாரம் பண்ணி அஞ்சு வயசு குழந்தை பக்தியினுடைய தத்துவத்தை பதிமூணு அத்தியாயம் நாலத்தியாயம் அவதாரம் எட்டியாயம் உபதேசம் ஒரு அத்தியாயம் அம்மா பகவத்சலனத்துல இருந்து கதறி ஸ்தோத்திரம் பண்ணிவிடு போறாள் இப்படி பதிமூணு அத்தியாயம் கபிலாவதாரம் அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம் நாளை தினம் ி ரிவாரி விஷ்ணு விளாஷ்ணு பகவதி கண்ட குடம் விடம் விதே ஜய ஜிஷாசுரமே மஹாலி ஸ்தோத்தம் மயி கு மங்கள மம்புவ வாஜி மங்களதாரி மஞ்சு மதிமலி மஞ்சுழபாஜி மன்ம்தா தினோதே முனி ஜனபாலி மூத்த து மோகின மோல விதாயினேதே கரிமலாரி காமி தான் விதாயின கந்தகித்தே கமலோப கமரபிஞ்சி தனாத்தே கமல சுமால கண்டனாரிணி जय जय जगने ஜ கே மனுஷோன भक्त कुले விதாரி வேதனுமேஜே திரு பரிபால சம்சித்திருதி துஷ்டி சுரிஷ்ட சுகேமய கு கலவாரிதி சந்திர சமாத மந்திரித்த சுபாரி தய ஜய மதுசூதன மோகி மோதவிதாரி வேதனு தேல நல குலித்தலோல விோச்சன முன்ன கிருபாதே चलदल कावलिद मध्य गंदु निर्मल बालदले ய மாதிரூஷி பரிஷயே மதுசூதன மோகிணி மோத விதாயுகணவ மண்டலோட சரவதிதனோ சகல சுரா சு மு நி ஆய சோதாண जय தகோரசா துதே ஜய ஜே मोद முமோ விதாயி दे ஜீவனஸ்மோதியரமா <coughs> லோகானுகிர்த்தம் பலவித அவதாரங்களை செய்து பரமானுகிரகம் பண்ண மகாபாவனமான சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதம் பகவான் எத்தனை அவதாரங்கள் பண்ணிருக்காளோ அத்தனை அவதாரங்களையும் சேர்த்த ஒரு கிரந்தம் ஸ்ரீமத் பாகவதம் அதனாலதான் அந்த கிரந்தத்தை நாம் ஸ்லவணம் உள்ள வந்து உட்கார்ந்து விடுறாளா ஸ்லவணம் பண்ணணும்னு இச்சப்படுற உள்ள வந்து விடறாளா கிருதிபிஹி சுசூஷுபிஹி சிஷுரூஷை ஏற்படுற போதே கேட்கணும்னு போதே சுவாமி உள்ள வந்து நாளா அதனால கூட்டி ஜென்ம சமுத்தேன புண்ணியேனத்து பண்ணின புண்ணியம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படிப்பட்ட மகா புண்ணிய சரித்திரம் சொன்னாள் அதையும் இந்த ஓரமான கலியிலே பகவத் குணத்துக்கு ஈடாத பரம சாதனம் வேறு கலியினிடத்துல எத்தனையோ பல தோஷங்கள் இருக்கு ரொம்ப உயர்ந்த உத்தம குணங்களும் இருக்கான் கலிக்கு ஒரு பெரிய குணம் என்னன்னா யாசாச்சாரியால் குஷலா சுத்தியந்தி திரு குஷலானி ஆஷு சுத்தியந்தி பாகவத சப்தாகம் நினைச்சாலே புண்ணியமா ஆசுங்கிறதுக்கு சங்கல்ப மாத்திரைனான்னு அர்த்தம் நேதராணி பாபம் அப்படி இல்ல ஒத்தனை அடிக்கணும்னு நினைச்சா பாபம் இல்லையா அடிச்சாதான் பாபமாம் கலியே காசிக்கு போகணும்னு நினைச்சா புண்ணியமாம் எதையாவது ராமாயணத்தை வெய்யணும்னு நினைச்சா பாபம் இல்லையா விஷாத்தான் பாபமா கிருதாணி தூ நேத்தராணி இது கிருதாணித்து செஞ்சாத்தா கலில மட்டும் அப்படி பாக்கி யுகத்துல நினைச்சாலே தப்பு நினைச்சாலே நல்லது பலம் கிடைச்சூடாது கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணாதான் பலம் கிடைக்கும் கிருத்த யுகத்துல இப்படி ஒரு அனுகிரகம் குஷலாநிதி அசுசத்தி நேதராணி கிருத்தானி அப்படி பின்னா ஐக்கியமா பண்ணி இப்படி அர்த்தம் பண்ணியிருக்காள் ஸ்ரீதரர் அப்படிப்பட்ட மகா யுகம் நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சாலே புண்ணியமா அப்புறம் செஞ்சுட்டா பத்தி காக்கணுமா அப்படிப்பட்ட புண்ணே புண்ணியமான ஒரு சக்தி கலியும் இருக்கு இந்த கலியுகத்துல பரமசாதனமான பகவத்குணத்தை வியாசாச்சாரியால் தன்னுடைய ஆத்மதுஷ்டிக்காக ரச்சனை பண்ணினாள் அது தன் புத்திராள சுக்காச்சாரியாளுக்கு உபதேசம் பண்ணினாள் பரீட்சத்து வந்து காக்க போறாள் அதுக்காக பரீட்சத்தினுடைய உற்பத்தி சொல்லுவதற்காக பாரத சரித்திரம் சொன்னாள் இது பாரத சாரம் முதல் ஸ்கந்தம் முழுக்க ஒன்பதாவது ஸ்கந்தம் முழுக்க ராமாயண பாவம் அப்படி போய் சொல்றாள் எல்லாம் சேர்ந்திருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில் சிவச்சரித்திரம் என்னமே சிவபுராணத்துல சிவச்சரித்திரம் அப்படி சொல்லல அப்படி சொல்ல போறாள் நாளைக்கு சிவனாம வைபவம் பரமேஸ்வருடைய நாமாவு பத்தி எல்லாருக்கு பாகவதூத்தரை அதனால வேறு இன்னொரு புராணமே தேவையில்லை இதை சிரவணம் பண்ணாலே போரும் பதினெட்டு புராணங்களையும் சிரவணம் பண்ண புண்ணியம்னு சொல்றாள் பீஷ்மர் மோட்சத்தை அடைஞ்சால் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணி தர்மபுத்திராதிகள் ராஜ்யமானிருந்தாள் பிரம்மபுத்திர ராஜ்யமான காலத்துல ஒரு விதமான குறவில்லாமல் இருந்துதான் ராஜ்யம் அப்போ சவுனகாதிகள் பிரஷ்னம் பண்ணினாள் பரீட்சத்தை எப்படி பகவான் ரட்சித்தான் கர்ப்பத்தில் அந்த சரித்திரத்தை சொல்லணும்னாள் கர்ப்பத்துக்குள்ள அபாண்டவாஸ்திரம் பிரவேசிச்ச உடனே புத்தரை கத்தினாலாம் ஸ்தோத்திரம் பண்ணினாலாம் நீங்க வந்து ரட்சிக்கணும் ஒரு அஸ்திரம் உள்ள பூந்துடுது காமம் தம் நாச மாமே நீச்சு புட்டின் குழந்தை காப்பாத்தம் சுண்டாள் உத்தர மாதூத்தோ வீரா சந்தர்ஷபருஷன் கச்சி நஷியோஸ்திரேஜச அஸ்திர தேஜஸ் உள்ள போய் குழந்தைய எரிக்கிறது அப்படி தீயில ஒரு புழு மாதிரி குழந்தை கர்ப்பையில தவிக்கிறது அந்த சமயத்தில் அந்த வீரனான பரீட்சத்து ஒரு பிரகுவை கண்டானாம் ததரிஷ புருஷம் கஞ்சிட்டு அனிர்வசனீனால ஒரு பிரகுவை கண்டானாம் இந்த அஸ்திர எரிக்கப்படுற குழந்தை சுவாமியை பார்த்தான் எப்படி இருந்தான் சுவாமி கர்ப்பை ஒரு சிசு இருக்கிறதுக்கு தான் இடம் அப்படிப்பட்ட இடத்துல பகவான் விஸ்வம்பரன் எப்படி உள்ள பூந்தான் நாள் பூந்தது மட்டுமில்ல வைகுண்ட ரூபத்திலையும் குறைச்சல இந்த ரூபத்தோட தங்க மரப்பாச்சி மாதிரி கற்றவர்பிரமாணம் அங்குஷ்டமாத்திரமலம் ஸ்புர்ப்புரம் அபீச்சதர்ஷனம் சமம் தாசமச்சுதம் ஸ்ரீமத் தீர்கதுபாவும் சப்தஞ்சுண்டலம் கதாட்சி ஆத்மோஷம் பரிமிரம்துமய்தூ அேஜஸ்வதையீபி கட்டரல்ணம் தங்கமமச்சிபோல் திவ்யரம் சதுர்புஜம் சக்கிரம் கதே பத்ம வனமே கௌஸ்துமம் ஷீவத்சம் மக்களம் ரத்னிடம் ஊர்வல் உன்னதே ரூதந்த சங்கம் போன்ற கண்டம் விஸ்திருதமான மார்பு பீதாம்பரம் ஸ்வர்ண காஞ்சி திவ்ய கங்கணம் அத்தமான அங்கதம் யோகி ஜெயமான சரணம் கல்யாண காத்திரம் மேகம் போன்ற சரீரம் அப்படி தரிசனமா ஒரு விசேஷம் என்னள் கண்ணிலிருந்து ரத்தம் குழம்பு நின்றுதான் கண்ணுல கதஜாட்சம் நாள் ஏன் நாள் மைஜீவதி பக்தசிய ஈதி அவஸ்தான் நாளா என்னை நம்பின குடும்பத்துக்கு இந்த அவஸ்தையை குடுத்தியான சுவாமி கண் சவந்த ரத்தம் வந்துட்டுதான் ஆத்மனோ கதைய கையில் எடுத்து சுத்தராளாம் சுவாமி அஸ்திர தேஜஸ் அணைச்சு குழந்தையை எடுத்து மார்போட மார்பா அணைச்சு கட்டிக்கின்றாளாம் பரமாத்மா கிருஷ்ணன் அப்போ குழந்தை யாரு இப்படி வந்து கர்ப்பப்பையில கர்மவசமா தபிக்கிற என்ன வந்து காப்பாற்றினது ஆறுன்னு பரிய இச்சத கைத்தியசோ பரிதாக ஐட்சதா பரிய இதா தஸ்மாத்து பரீட்சித்துன்னு பேர் வச்சா இருந்தால் பரீட்சத்துன்னு பேர் வச்சதுக்கு இது ஒரு காரணம் உடனே சுவாமி மறந்து விட்டாள் உடனே பிரசவம் பிரசவம் ஆனவுடனே குழந்தை என்ன பண்றதா பரீட்சேத நரேஸ்விகர்பதிருஷ்ட மகத்தியாயன் கர்ப்பத்துல பார்த்த பிரபு நினைச்சு நினைச்சு வர மனுஷால யாராவது அது மாதிரி பிரபு இருக்கானா இருக்கானான்னு பார்த்துதான் பரீட்சிச்சுதான் அதனாலையும் பரீட்சித்துன்னு பேரிட்டாளா அந்த வம்சத்துக்கே இந்த ஒரு குழந்தை தானா மண்டலே மண்டிதாஷே பட்டநாராயணன் பாரத சரித்திரம் எழுதினார் ஒரு நூறு மைல் படந்திருந்த ஒரு பெரிய ஆலமரம் அது பெருங்காத்துல கிழ விழுந்து அதுல விழுந்த ஒரு வெறையை எடுத்து வச்சுன்னு மறுபடியும் ஆலமர போட இருக்கா போல நூற்றுக்கணக்கான பேர்கள் இருந்த குருவம்சம் சந்திர ஒரே ஒரு ஆழம் வித்து மாதிரி பரீட்சத்து தானா துரியோகனுடைய குடும்பத்துக்கும் பாண்டவ குடும்பத்துக்கும் மகாலயத்துல சாத்தம் பண்றதுக்கு அப்படி ஆயிடுதுனா என்ன அப்படி ஆனதுக்கு என்ன காரணம் நாள் பிராமண அந்த குடும்பத்துக்கே பிராமண சாபம் வந்திருக்கான் பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் ஒரு சமயம் யுத்தம் வந்திருக்கும் பரசுராமர் பிராமணர் பீஷ்மர் சத்ரியன் பீஷ்மருடைய குரு பரசுராமர் அம்பேன்னு சொல்லி ஒரு ஸ்ரீ அம்பே அம்பாலி அம்பிகேன்னு மூணு பேர்களும் காசி தேசத்து ராஜா அவனுடைய பெண் சுயம்பரத்துல யாரு பலிஷ்டாலோ அவ எங்க பொண்ணை கல்யாணம் அணிக்கலாம் நின்றானவன் பல தேசத்து ராஜாக்கள் வந்திருக்கிற போது பீஷ்மர் போய் ஜெயிச்சு தன் தம்பிக்கா மூணு பெண்களையும் தேர்ல தூக்கிட்டு வந்துட்டார் தேர்ல தூக்கணும் ரொம்ப புண்ணியமான சரித்திரம் இது அம்போபாட்சியான இந்த சரித்திரம் கேட்டா ரொம்ப பலன் சொல்லி இருக்கு இது கங்காவதரணம் ஸ்ரீமத் ராமாயணத்துல இதெல்லாம் ராஜாஜி விஸ்தாரமா சொல்லணும்பா ரொம்ப பலன் சொல்லி இருக்கு அதை கேட்கணும் இப்படி சொல்றது வாழ தெரியாதவன் என்ன நினைச்சுட்டு இருக்கா எதுவும் ஆஸ்திகால் நினைச்சுட்டு இருப்பாள் இப்படி இல்ல ராஜதந்திரத்திலே தெரியோவா அப்படின்னு வாழ் அதெல்லாம் நமக்கு என்ன இப்ப அதனால நமக்கு வாட்டா சம்பந்தம் உண்டா நல்ல விஷயத்துல ஈடுபடுறவாள் எல்லாம் ஒரு சாய்பு ஈடுபட்டா நமக்கு அவர் வேண்டிய ஆத்ம பந்து மதம் உண்டு தெய்வம் உண்டு சொன்னான் அவன் நமக்கு ஆத்ம தெய்வம் இல்லைன்னு சொன்னானா அவன் அவனுக்கு செத்ரு நமக்கு சத்ரு இல்லை ஆகினால யாராறு தெய்வம் உண்டு மதம் உண்டு சொல்றாளோ அவள் நமக்கு ஆத்ம பந்துக்கள் தான் அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லை சொன்ன சரித்திரம் அது மூணு பேரையும் அழிச்சு வந்துட்டா தன் தம்பிக்காக பீஷ்மர் அவர் கல்யாணம் பண்ணி மாட்டார் வந்து வாசல்ல இறங்கின உடனே அந்த அம்ப நான் உன் தம்பி கல்யாணம் பேசாம இருந்தே வரபோது வந்திருந்தான் அவனை ஆசையா இருந்தது அவனை என்ன பண்ணிக்கிறேன்னு யாரை சொல்லிவிட்டா அவனைதான் மன்னிக்கு போறேன்னு விட்டா உடனே விரத்தாளான மந்திரிகளையும் பிராமணாலையும் வச்சு ஒரு தேர்ல வச்சு பீஷ்ம அணிச்சார் அவளை இஷ்டமில்லன்னு சொன்னா அண்ணம் வித்யாச்ச கன்னியாச்சி நதிய சாப்பிட இஷ்டம் இல்லையா அவன தொந்தரவு உண்ணப்படாது பாண்டான படிக்க இஷ்டம் இல்லேனா அவனை காலேஜ் கணிச்சு பணத்தை செலவிச்சு கண்ணிக்கையும் அப்படித்தான் கல்யாணம் பண்ணிக்கு இஷ்டம் இல்லைன்னு ஒரு பொண்ணோ பையனோ சொன்னா நிர்பந்தம் இந்த பையனை தான் சொல்லாதே பாக்கி தானங்கள்லாம் ஆசைப்படாதவனு கொடுக்கணும் அயாச்சிதானி தேயானி சர்வதானி செய்வகி அன்னம் வித்யாச்ச கன்னியாச்சனோ நதியாள் தர்மசாஸ்திரத்துல ஸ்மிருதியில போய் ரிஷிகள் ஓடி போகணும்னு கொண்டு போய் விட்டு விட்டா அங்க போனதே ஷால்வன் நான் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னு நீ பிரமச்சாரியோட நீ பாட்டுக்கு தேர்ல போயிருக்க நான் பண்ணிக்க மாட்டேன் பிரம்மச்சாரியோட டூர் பண்ணி வந்தாக்க அவளவு கல்யாணம் பண்ணி பண்ணுவான்னு சொல்லிவிட்டா இங்க வந்தா மறுபடியும் இவரு மாட்டேன் இருக்கா நீ இன்னொத்த வரிச்சுட்டே மாட்டேன் இருக்கா கடைசியில் அவ கத்தி திண்டாட்டமா போச்சு பரசுரா அவரின் நல்ல சிவாசை பிடிச்சாள் அவள் உங்க சிஷ்யர் பீஷ்மரால என்னுடைய வாழ்க்கை கட்டுப்படும் போல இருக்கு நீங்க சொல்லி அவர் தம்பியை பண்ணி சொல்லணும்னா ாபுரப்பட்ட வந்து நகரத்துக்குள்ள போகாம குருட்சேத்திரத்தில் அனுஷ்டானம் பண்ணி பிராத காலத்தில் பீஷ்மருக்கு சொல்லி அனுப்பிச்சாள் பீஷ்மர் அங்கிருந்து அர்கபாத்தி ஆச்சமன் நீங்கள் எடுத்து என்ன இப்படி நீங்க இங்க வரலாமா சொன்னாரா வரமாட்டேனா என்ன பீஷ்மருக்கு எத்தனத்துக்கு வந்திருக்கான்னு தெரியல ஆனா சந்தேகப்பட்டது அவன் தாத்தா வைச்சுன்னு இருக்கிறா பக்கத்துல சாட்சிக்கார மாதிரி இருந்து சந்தேகப்பட்டால் விவசாயம் கொண்டு வந்திருக்கான்னு பண்ணி பூஜை பண்ணாள் உங்களால கட்டுப்போடும் போல இருக்கேன்னு காட்டாள் நடந்தத சொன்னார் பீஷ்மரும் அதெல்லாம் இருக்கட்டும் உன் தம்பி நீ பண்ணிக்கு சொல்லுன்னா இதுல போய் விவாக விஷயத்துல அவன் இஷ்டமில்லைங்கன்னா இன்னொத்த வரிச்சோட பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றான் சொல்றேன் ஏதோ பாக்கி ஏதாவது என்ன படி பண்ணணும் தர்மத்துல என்னப்படி நடத்தணும்னு சொன்னா செய்யலாம் இந்த விவகார விஷயத்துல நீங்க சொன்னா என்னமா கேக்க முடியும்னாள் கேட்கலாம் என்ன வரும்னு தெரியுமோ இல்லையோன்னா எதை வரும் முன்னாடியே சொல்லிவிடுமோ நாள் உனக்கு நாளைக்கு தொந்து யுத்தம் வந்துவிடும் எத்தனை மணிக்குன்னு சொன்னா சுத்தமா வந்து காலம்பரம் ஏழு மணிக்கு வந்து விடுவோம்ட்டாள் குருட்சேத்திரத்தில் சரியா ஏழு மணிக்கு வந்து விட்டார் பீஷ்மர் கவச்சம் கவச்சம் ஆயுதம் யுதம் எல்லாத்தையும் எதுவும் தேர்ல வந்தா இவர் காய்த்தி ஜபிச்சு நின்று இருக்கார் பரசுராமர் யுத்தத்துக்கு சன்னத்தம் இல்லை இவர் உடனே பீஷ்மர் என்ன பண்ணார் கவச்சங்கள்லாம் கழிச்சு விட்டு கீழினார் காயத்ரி ஜபிச்சு இருந்த பவித்திர பாணியான பரசுராமர் என்னத்துக்கு கீழ் அறங்குறேன்னு கேட்டார் இல்லையா உங்களை நமஸ்காரம் பண்றதுக்காக இருந்தாள் சண்ட நமஸ்காரம் என்னன்னு உங்க தர்மத்தை அவலம்பிச்சதுக்காக போட போறேன் நமஸ்கரிச்சவர் தலையை தூக்கல்ல தலையை தூக்கு நீர் ஆசீர்வாதம் பண்ணல நான் தூக்க மாட்டேன் என்ன ஆசிர்வாதம் பண்றது எனக்கு என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்றது இப்ப நடக்க போற யுத்தத்துல எனக்கு ஜெயம் கிடைக்கணும்னு உங்க வாக்கால ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொன்னார் ரொம்ப நல்லா இருக்கே என்ன தோத்துக்கு சொல்லி என் தலையில அடுத்தத போட்டு சொல்ற அப்படி போட்டு போய் நான் என்ன ஆசீர்வாதம் பண்ணலாமோ அதை பண்ணுங்க உனக்கும் எனக்கும் துவேஷபாவத்தினாலுத்தம் வந்திருக்கிற போதும் நீ வந்து நமஸ்கரிச்சே எந்த தர்மத்தை நம்பி நமஸ்கரிச்சோம் தர்ம வளர்ச்சி இதுவே போரும் எனக்கு தான் ஜெயம் சொன்னாள் உடனே தேர்தல போய் வருது நீங்க கீழே நிற்கிறேன் பூமிஷ்டம் பிராமணம் பிரம்மன்சேகம் கதஞ்சனா நீங்க கீழ் நிற்கிறேன் நான் தேர்ல இருந்து யுத்தம் பண்ண மாட்டேன் பிராமணால் ஞானின்னு சொன்னாள் நாங்க ஒன்னா தேர் தரேன் கவச்சம் தரேன் சாரசி அது கூட சொன்னாரா பரசுராமர் பீஷ்மா உன்னுடைய தேரும் கவச்சமும் என்ன தாங்குமா எனக்கு போருமா கேட்டாலா எனக்கு எது தேர்வு தெரியுமா எது குதிரை தெரியுமா அப்படி சொன்னாள் வேதவாஹா சதஸ்வது சாரதியம் மாதரிஸ்வாவை கவச்சம் வேத மாதராஹ பூமி எனக்கு தேரு நாலு வேதங்களும் நாலு குதிரைகள் வாயு பகவான் சாரதி காயிற்று என சொன்னாளா காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி மூன்று சுரூபினியா இருக்காள் காயத்ரி கால வயதேனே காயத்ரி என கவச்சம் சொன்னா ஏதோ வரும் பேச்சா சொல்லலை பக்கத்துல அம்பெல்லாம் வச்சுட்டு இருந்தார் வில்ல எடுத்தார் ஒரு திற மாதிரி அம்புனாக தன்னை மறைச்சுகின்றாள் உடனே அதை சுருக்கின்றாள் பார்த்தா பூமி தேவி நாலு குதிரைகளும் நாலு வேதங்களும் குதிரைகள் வாயு பகவான் சாரத்தியம் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி மூணு தேவதையும் பரசுராமனுடைய மார்புகள் இருந்தாள் மறுபடியும் கவசத்தை கேட்டி பீஷ்மர் போய் நமஸ்காரம் இந்த தரிசனம் எனக்கு கிடைக்குமா அதுக்காக நடந்தது ஏழு நாள் யுத்தம் ஏழாவது நாள் ராத்திரி பீஷ்மர் தன் பிதர்களுக்கு நமஸ்காரம் பண்ணினார் சைனாக பாரதத்தில் பெரிய சரித்திரம் இது என்ன சொன்னால் நான் பரமஸ்ரத்தையோட கூட பைத்திருக்கமான சாத்தாதிகளை எல்லாம் பண்ணிருக்கேன் என்ன கைவிடாதவாள் நீங்கள் வாஸ்தவமா எனக்கு ஜெயம் பரசுராமத்துல கிடைக்கும்னா வந்து சொல்லணும் இல்லைன்னா நான் ராத்திரியே இங்கேயா பரப்பிட்டு ஓடி போயிட்டேன் இருபத்தி ஏழு நாளா என்ன கை அசந்து போச்சு என்னால பரசுராமரோட சண்டை போட்டு என்னால ஜெயிக்க முடியலேன்னு சொன்னாள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு படுத்துண்டாளா வெயில் காலம் மணிக்கு விட்டு இருக்க வந்து பிராஞ்சலிக்கம்னு ஒரு அஸ்திரம் அதுக்கு பிரஸ்வாபம் பேரு அந்த அஸ்திரத்தின் உனக்கு ஜென்மாந்திரத்துல உனக்கு உபதிஷ்டமான அஸ்திரம் அது அதை இப்ப நாங்க ஞாபகப்படுத்தணும் நீ அதை ஜெயிச்சியான பரசுராமர் தோல்வி அடங்கி விடுவார்னு சொல்லி பிதர்கள் வந்து சொன்னாள் உடனே சந்தோஷா நாலு மணிக்கு வந்து இருந்து மாத பண்ணி பிதர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி அங்கிருந்து வந்து இந்த அஸ்திரத்தை ஜபிக்க ஆரம்பிச்சாள் யுத்த காலத்துல தேவதைகள்லாம் வந்து அப்பா அது என்ன பண்ணும் தெரியுமா பரசுராமரை கொல்லாது பிளட் பிரஷர் வந்தவன் குரல் விட்டுண்டே இருப்பாள் அவர் அனுஷ்டானங்கள்லாம் கட்டுப்போடும் பிராமணன் அந்த மந்திரத்தை உடனே பரசுரா கலகலக்க ஆரம்பிச்சு உடனே பரசுரா அவர் அப்பா உன்னால நான் ஜெயிக்கப்பட்டு போயிட்டேன்னு சொல்லிவிட்டார் அவன் சொல்லி அடைஞ்சுட்டேன்னா பீஷ்மர் போய் என் காட்டுக்கு ஐச்சன் போய் உங்க உடம்புல இருக்கிற பானங்கள்லாம் எடுக்கட்டமா இல்ல உங்க ஆசிரமத்தில் வந்து சிகிச்சை பண்ணட்டமா என்ன பண்ணணும்னு கேட்டா இல்லையா நானே எங்காத்துக்கே அழிச்சுன்னு போனா தன் தேர்ல பீஷ்மருடைய கிரகத்துக்கு அழிச்சுன்னு போய் சிகிச்சை எல்லாம் பண்ணினார் ஆனா பரசுராமரை யுத்தகலத்துல உடம்பு கலகலத்துக்கு கீழே விழுமுடியா பண்ணிவிட்டார் இந்த மந்திரத்தை முழுக்க ஜபிக்கல்ல ஜெயின் இவருக்கு தான் கிடைச்சி பீஷ்மருக்கு ஆனாலும் அந்த பீஷ்மருடைய குடும்பம் முழுக்க பிராமணனை எந்த தேசத்துல குருக்ஷேத்திரத்தில் அவமானம் பண்ணாலும் அந்த கஷேரத்தையே ஐயி வச்சு ஆமா அந்த தேசத்துலயே இங்கு போயிடுது இல்ல அந்த குடும்பமே போயிட்டு கடைசியா சாகாரோதவ சுதா மண்டலே மண்டிதாசே அது பகவத் அனுபவம் போய் கொஞ்சம் காப்பாத்து நெருப்பு குச்சு வச்சுருந்தான் பாக்கி அது மாதிரி அதனால வந்து பிரம்மணான்பர கௌந்தேய விஷ்புரவாக்கால பிராமணால் பிரம்மணால்னு வருல்ற நோக்கமே காயத்ரி இருக்கு வேதம் இருக்கு அவன் அனுபவம் வேணும் அப்படி நம்பின தேசம் ராஜாக்கள் எல்லாம் அப்படிதான் சுருமாண்யங்கள்லாம் விட்டா இப்ப புடுங்குறான் எல்லாத்தையும் அப்படின்லாம் வந்து விட்டு ரட்சிச்ச தேசம் மகாபுமான ஒரு தேசம் நம்ம கண்ட பரத கண்டம் அப்படி பரீட்சித்துதான் பாக்கி இருக்காள் தர்மபுத்தருக்கு கவலை குழந்தை பிறந்தவுடனே வேதவித்துக்களை கூப்பிட்டு ஜாதக கோவிதான ஜவுதிஷாலையும் கூப்பிட்டு இந்த குழந்தை எங்க குல தர்மத்தை இதான் கவலைப்படுறாள் பிதனின் பூர்வான் புது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தேசம் எப்படி இருந்தோ அது மாதிரியான முறையில இருந்தா போறோம் அவ்வளவு வேண்டிதான் போறோம் கிருத்தயுகம் மாதிரி பண்ண கொஞ்சம் நினைச்சு பாருங்க அப்ப காட்டாள ீ புலோக்கிசு வாங்க குடும்பத்துல பிரம்மா எல்லாரையும் காட்டாளாம் அதுக்கு பத சொன்னாலாம் வாழலாம் எப்படி இருக்க தெரியுமா இந்த குழந்தை பார்த்த பிரஜாவிதா சாட்சி இஷ்வரிவ மாணவிரிய சத்யசந்தமோதா தா தாசர ீ யமிஸ்வனியஜ்வனீஷா துர்ஷ எப்படி இருக்க போறான் தெரியுமா இந்த குழந்தைன்னாலும் தர்மபுத்தரை பார்த்து மனுவம்சத்துல பிறந்த இஷ்வாக்கு போல பிரஜைகள் ரட்சிக்க போறான் ரங்கநாதன் பிரபு இட்வாக்கு அது மாதிரியா உலகத்தை பிறந்த போறான் பிராமணமாயும் ரட்சிக்க போறாள் அவன் போல தானம் பண்ண போறாள் அவன் யஜ்னம் பண்ணத்திலே துஷியந்த புத்திரனான அக்னியை எப்படி கிட்ட அண்ட முடியாதோ அது மாதிரி இருக்க போறாள் சமுத்திரத்தை எப்படி தாண்ட முடியாதோ அது மாதிரி காம்பீரியத்தில் அது மாதிரி இருக்க போறாள் ரெண்டு கார்த்தி விதி அர்ஜுனன் அர்ஜுனனை போல இருக்க போறாள் வில்லாளிகளா இருக்கிற விஷயத்திலே பிரஜாபதி சமஸா பிரம்மதேவனை போல எல்லாருக்கும் எல்லாரிடத்திலையும் சமபுத்தியோட இருக்க போறாள் பிரசாதம் பண்ற விஷயத்துல பரமேஸ்வரனை போல இருக்க போற விஷ்ணுவான கிரந்தத்தில் பிரசாதே கிரிசோபமாகங்கிறார் ஆசுதோஷி அப்படி இருக்க போறாள் என்ன பரமேஸ்வரனே அவன் ஜெயினன் அவா தெய்வத்தை போய் சர்வஜ சுகத்தோ புத்தா பரமேஸ்வரன சர்வஜன் சொன்னான் அவ வேற நாராயணன சர்வஜன் சொல்ல மாட்டேன்னு விட்டான் என்ன ஞானமிச்சேன் மகேஸ்வராடே பரமேஸ்வரனை போய் சர்வஜன் தான் நிகண்டு அவன் தெய்வத்தை சர்வஜ சுகத்தோ புத்தா சொல்லிட்டான் வேற நம்ம பகவான நாராயணன சர்வஜன் சொல்ல மாட்டேன்னுட்டார் அப்படி ஆசுத்தோஷி பரமேஸ்வரன் அவனை போல பிரசாதம் பட்ட விஷயத்துல பரமேஸ்வரனை போல இருக்க போறாள் எல்லாரும் அண்டி ஜீவிக்க விஷயத்துல நாராயணன போல இருக்க போறாள் எல்லாம் வர்ணிச்சுட்டு இந்த பிரபு கலிய நிகிரம் பண்ண போறான் ராஜ்யம் வாழ போறான் பிரம்மசாபம் இவனுக்கு வர போறது அந்த பிரம்மசாபத்தினாலே வீத்தி அடங்கி கங்கா தீர போறான் வியாசுதாதம் வியாசபுத்திரான சுகாச்சாரியால தெரிந்து பாகவத சிரவணம் பண்ண போறான் பகவத் சுரூபத்தை தெரிஞ்சுக்க போறான் சரீரத்தை தியாகம் பண்ண போறான் வைகுண்டம் போறான்னு இத்தனை சொல்லிவிட்டாளா பின்னாடியே கோவிதா இத்தனையும் காட்டத்தில் ராஜா என்ன சந்தோஷப்பட்டான்னா கடைசி காலத்துல பகவத் முனையும் குழந்தை காக்க போறானான் சந்தோஷப்பட்டாலா நடுப்புற வரதெல்லாம் இது அவந்தரம் அது அப்படிதான் ஒரு சித்திர மாசம் வெயில் ருகம் மாசம் குழு மாதம் மழை பெய்யும் இதுக்கெல்லாம் வருத்தப்படலாமோ கடைசியில பலம் என்னன்னு கூட்டி பார்த்தா கடைசியில பகவத் மனம் காக்க போறான்டையா பகவத் சுரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை விவேச்சனம் பண்ணி ராசபுத்திரால் தெரிஞ்சுந்து கேமத்த அடைய கேட்டு சந்தோஷப்பட்டாளா இப்படி பரீட்சத்துக்கு ஜாதக ஜாதகர்ம ராமகரணங்கள்லாம் அன்னப்பிராசனம் தீர்த்த யாத்திரைக்கு போயிருந்தார் பாரத யுத்தத்தின் போது அவர் அங்க அவர் அப்படி வந்தார் பாண்டவால பார்க்க வந்து பார்த்தா இது மாதிரி யுத்தங்கள்லாம் நடந்தது அவருக்கு தெரிஞ்சது வந்து என்ன பண்ணினார் திருத்தராஷ்டத்துல போனார் ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு தனிச்சு கூப்பிட்டு காட்டா நீர் பீமசேன சாதம் போட்டு சாப்பிடலாமான்னு கேட்டார் பீமாதவர் பிண்டம் கிரகபாலவது கிரகபாலம் சுவாவுக்கு பேரு நாய்க்கு பேரு அது வாசல்ல போட்டே சாத்தேன்னு கேட்கறது போட்டாலும் அப்படி நெக்கி துங்கிறா போல எப்படி தங்கிறையே பாரதத்திலேஷ்டி திருராஷ்டிர சாப்பிடலாப்பா போல தர்மபுத்திரக்கு அபிநயம் பண்ணினாலா ருதராஷ்டிர சாப்பிள்ளைங்கிறது காந்தாரிக்கும் வேலைக்காரனுக்கு தான் தெரியுமா வேறத்தருக்கும் தெரியாதா என்ன வேணும்னே பீமன் என்ன பண்ணினான் திருதராஷ்டிரம் காதல விழக்கூடிய பக்கத்து அரமனையில தான் ஜாக வச்சிருந்து அங்கிருந்து கத்துவனா என்னடா நூறு பிள்ளைகளையும் அழிச்ச கைடா இந்த கை என்ன சாதம் கேட்கறது பாத்தியா பசிக்கிறது பாத்தியா அவனுக்கு திருதராஷ்டம் காதல விழும்படியா சொல்லுவனா இதெல்லாம் சாதுக்கள் வந்தா விரட்டிப்படுவோன்னு இருந்து அது மாதிரி தர்மபுத்தருக்கு தெரியாமலே இத்தனை காரியம் பண்ணிட்டு இருந்திருக்கா போய் காட்டாளாம் பீமன் சாதம் போட்டு நீ சாப்பிடலாமா அந்த குடும்பத்துல எந்த குடும்பத்துக்கு தீ வச்சியோ குடும்பத்துக்கு விஷம் கொடுத்தியோ எந்த குடும்பத்து பத்ிக்கு அவமானம் வர முடியா பண்ணினியோ அக்னிர் சிருஷ்டோ தத்தச்சர் தூஷிதம் க்ஷேத்தம் தத்தை ரசுபிகியது லம் க்ஷேத்தம் தத்தை ரசுபிகியது சொந்த புடிங்கின்றே விஷங்குடு தீவெட்சே கருதாராச்சூஷித்த பத்னிய ஒமானமணி திரௌபதியே அவாடுத்து உயிர்ச்சூட்டு நீ ஜீவிச்சோமீயசீ ஜோ ஜீவிதா பீமாபவர்ஜித்திண்டே ஜலம் முட்டு கதறி எனக்கு மார்க்கம் புரியல நான் என்ன பண்ணணுமோ நீ சொல்லும் கங்கா தீரத்தில் ஜனங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஹிமோத் பார்சத்தில் போய் பகவான் நாமாவை கதறி ஆனா உனக்கு மகாப்பிராஷ்டித்தம் வேற இனிமே உன்னால் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நேத்திரம் தெரியல நான் சொல்லிய அடிச்சுன்னு கூட்டாள் பார்த்திருக்கிறாவே பிரயாந்தம் சுபல புத்திரி வியாசர் ஆச்சரியப்படுறாள் திருதராஷ்டிரன விதுடன் அழிச்சுன்னு போய் திருதராஷ்டிரம் பரப்பட்டது ஆச்சரியம் இல்லை ஒரு ராஜஸ்திரீ மூரு பிள்ளைய பெற்றவள் காந்தாரி ரொம்ப பெரும தங்கினவளவள் காந்தாரியை போல காந்தாரியும் தர்மதரிஷினியும் நின்றாள் வியாசர் தர்மத்துல சந்தேகம் வந்தா காந்தாரியை கேட்பாளான்னு விஷயம் இல்ல அவன் வியாசர் முதற்கொண்டு கேப்பாளாம் காந்தாரியை காந்தாரியும் தர்மதரிசினியும் நாள் பாரதத்தில் அதனாலதான் ஆழ்வாரெல்லாம் தர்மசாஸ்திரம் காக்கணும்னா காந்தாரிகிட்ட கேளு பாடா ஆழ்வார் பாடல்ல சொல்லியிருக்காள்னு சொல்றாள் வியாசர் போய் காந்தாரியும் தர்மதரிசினி சுவாமி ஊதுக்கு வந்தபோது காட்டாள் துரியோசனனை சொன்னால் காக்கல காந்தாரி வந்து எதை சொல்றாளோ அதை காக்குறேன்னா சுவாமி சுவாமிக்கு பத்திவரத்தை வாக்கில தகுதி வராதுன்னு ஆறாவது தீர்ப்பு சொல்லு பத்வாதி நீ சொல்றபடி மத்தியஸ்தன் சொல்றோ அப்படி சொல்றேன்னு கேட்டான் எத்தனை யோகியனா இருக்கணும் அந்த பிரதிவாதி அது மாதிரி காந்தாரி சொன்னதை கேக்குறேன்னா காந்தாரி சபையில வந்து இதான் சொன்னாலா சமாஹிதா புத்திர பௌத்ரா ஒண்ணு எனக்கு தெரியும் ஒரு குடும்பம் அழும்புடியாய் தர்மத்துக்கு விரோதமான சொத்தை புடுங்கி எடுத்துணும்ட்டா அதை யாரை நாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அவள் அனுபவிக்க விட்டாது தர்மம் பண்ணி பண்ணி வளர்ந்த சொத்தா இருந்தா புள்ள பேரான் எல்லாரும் அனுபவிப்பா இல்லதான் எனக்கு தெரியும் மிருது பிரபுடா கச்சதி புத்ர பௌத்ரா தர்மேண பிரகுடா சகி ஸ்ரீஹி புத்தபுத்ரான்னு கட்சதி தொடர்ந்து வாழை வாழை புத்திரபூத்ரானுங்கிறது உபலட்சணம் அடுக்க தொடர்ந்து வந்துட்டு இருக்குமா அந்த குடும்பத்தை விட்டு சொத்து விலகாதான் இப்படி வந்து காந்தாரி சொன்னால் சுவாமி சொன்னால் உரியோசனம் கேட்கட்டும் கேட்காம இருக்கட்டும் தர்மம் கேட்டேன் போரும் நான் ஊருக்கு போறேன்னு வந்துட்டாள் சுவாமி காந்தாரி தர்மம் சொன்னால் இந்த மாதிரி தர்மத்தை மேல என்ன இருக்குன்னு அப்படி வந்துட்டாள் அத்தனை சக்தியான அவளவள் அவன் வர்த்தா பரப்பிட்டு போறபோது ராத்திரி ஒரு மணிக்கு அவளும் ஹிமாலயத்துக்கு பரவிட்டாளா சன்னியாசினியா யத்தில் பறந்து போ அங்க பறந்து போய் ராம சங்கீர்த்தனம் பண்ணி அவன் மொத்தத்தை அடைஞ்சு விட போறார் இது ஒரு அவதூத்த சரியே வாயில கூழாங்கல்ல போட்டு மௌனம் தவறி இங்கயா தூக்கத்துல பேசி விடுவோம்னு கூழாங்கல்ல வாக்களை அடக்கிக்கிண்டு ஆமா பகவன் நாம மனசுல எச்சே துவாங் மனசி பிராஜ்யான்னு உமர்த்து சொல்லி சொல்ல பசு மாதிரி இது வாக்கு அடக்க மனசுல இருந்தது கேக்குவான் எத்தனை ஜென்மாவா பேசினா பேச்சு அது தூக்கத்தில் மோக்கொண்டு பேச்சு பேசியிருக்கான் பேசாம இருக்குமா அதுக்கா கூழாங்கல்ல அடைக்கிட்டு விட்டாளா அவன் தவறி வராதா அப்படி வாக்களை அடக்கிக்கிண்டு சரீரம் மாத்திரம் பாக்கி இருந்து அவரு அங்க போய் ஹிமாச்சலத்துல போய் மோட்சத்தை விதிருடம் அடையிறதுக்கு கூட்டாள் இவள் சத்ராஷ்டிரனும் காந்தாரியின் அவசங்க அங்க போய் பண்ணினாள் காலம்பர ஸ்நானத்துக்காக நமஸ்காரத்துக்காக அனுஷ்டானம் பண்ணிவிட்டு குருவந்தனாய தர்மபுத்திர கிரகம் பிரவிஷ்டோ குருவந்தனாய பிதருவு போய் நமஸ்காரம் பண்ணுவாளாம் பெரிய பாவ தர்மபுத்திரர் அங்க போய் பார்க்கிறார் காணும் நஷரம் சௌபலிஞ்ச ருதமலோமீவிஷ்டுனீ அந்த பிதர சௌபலியா விதர்வையும் காணுவான் மிருராஷிரையும் காணுவான் அவரும் பித்திரு அதனால பிதரும் யோசனை போட்டாள் காந்தாரியும் காட்டும் அங்க இருக்கிறவாளை காட்டாள் சாத்திகை காட்டார் அவர் ஹோன்னு அழுதார் சஞ்சயனை காட்டார் அவர் ஹோன்னு அழுதார் ஒன்னு எங்களுக்கு தெரியலன்னு ஒரு நாரதர் வந்தார் நீ வந்து அவளை காணுமேனு தேடாத இன்னமே உங்களை காணுமேன்னு தேட வேண்டிய காலம் களி வந்து இருக்கான் எங்க பார்த்தாலும் தப்பான காரியம் சாதுக்குளை நிந்திப்பான்னு நீங்க இன்னமே ராஜ்யத்தை விட்டுட்டு நீங்களும் விலகிறது நல்லதுன்னு போட்டால் அவன் இன்னிலிருந்து ஏழாவது தினம் அவன் யோகாத்னியில சரீரத்தை தியாகம் பண்ண போறாள் உங்க திருதராஷ்டன் காந்தாரியன் அவளை பத்தி இனிமே நீ கவலைப்படாதே உன்னை பத்தி நீ கவலைப்பட்டுக்கோன்னு சொல்லிட்டு பறந்து போட்டாள் உடனே பார்த்தா தர்மபுத்திரன் எங்க பார்த்தாலும் கலி வந்த தோட்டம் தெரிஞ்சு இவ்வாறுட்டே ஒரு கேஸ் வந்துதான் முத நாளைக்கு பூமியை பூமியை போய் ஓடத்துக்காக பறிக்கிற போது ஒரு பெரிய கனி கிடைச்சது புதையல் அதை கொண்டு போய் வயல்காரங்கிட்ட கொடுத்தாடா அவன் வித்தவன் வாங்க மாட்டேன் எழுதி கொடுக்கிற போதே இருக்கிற புதையல் எழுதி கொடுத்துருக்கேன் புதையல் இருக்கும் நினைச்சுன்னு உனக்கு விலை கொடுத்து வாங்கல அதுக்கு நான் விலை கொடுக்கல மேல இருக்கிற பூமிக்கு தான் நான் கொடுத்தேங்கிறான் அப்படி முத சொன்னவன் மறுநாளைக்கு ரெண்டு பேருமா அடிச்சுக்கிறான் அதை கொடுங்கிறான் கொடுக்க மாட்டேங்கிறான் தர்மபுத்திரிட்ட வந்து இந்த கேஸ் என்னன்னு கேட்டால் இது மாதிரி தான் நேத்திக்கு எப்படி சொன்னான் எனக்கு கவனம் தோன்றுதுங்கிறான் அவனும் வந்து கொடுக்க மாட்டேன்னு தோன்றதுங்கிறான் என்னன்னா களி வந்துட்டான்னு தெரிஞ்சது களி புருஷனா சரி இனிமே நாம் ராஜ்யம் வாழப்படாது யோகியன் ஆடுறதுக்கு இனமே அருகம் இல்லைன்னு தீர்மானம் பண்ணிவிட்டாள் அப்படி நினைச்சிருக்கிற சமயத்துல அர்ஜுனன் அங்க இல்லை அவன் சுவாமியை பார்க்க பரப்பு போயிருக்கான் வாரகிக்கு குழந்தை வரட்டம்னு எதிர்பார்த்தால் அர்ஜுன் அங்க இருந்து வரா தேஜஸ் வாங்கி போய் உடனே கேட்டாள் நீ என்ன தர்மம் பண்ணிபடியா அர்ஜுனா உன் முகங்கள் எல்லாம் களை மாறி போச்சே என் ராதாவா தோணலையே தர்மமே தெரியலையே மூஞ்சிலே என்னன்னு கேட்டாள் வஞ்சிதோஹம் மகாராஜா ஏனே பகிருத்தம்மாதி கண்ணுங்க நீர்வா அண்ணா பிரபு கோபாலன் என்ன வஞ்சிச்சு போயிட்டு சத்தியபாமே வசுதேவர் தேவைக்கு என் விட்டுவிட்டு சுவாமி பரபு போட்டால் வைகுண்டத்துக்கு சுவாமி வஞ்சிச்சுட்டாள் எந்த பிரபு பெருமையினாலே திரௌபதித்துல ஜெயிச்சோமோ எந்த பிரபுடைய பெருமையினாலே வஸ்தாபகரண காலத்திலே மானம் தங்கித்ததோ எந்த பிரபு துருவாச பிட்சைக்கு வந்தபோது ரட்சிச்சாலோ எந்த பிரபு விராண்டிலே நாம் தவிச்ச காலத்துல விராட்ட தேசத்திலே அனுகிரகம் அணினாலோ யுத்தம் பாதுகாத்தாலோ அந்த பிரபு வஞ்சிச்சு விட்டு வைகுண்டம் போட்டாள் வஞ்சித்தோஹம் அதே காண்டி அதே அர்ஜுனன் அதே தேர்வு வரபோது கோபாலங்கிருந்து ஓடி வந்து என்ன அடிச்சான் அர்ஜுனன் கடையர்கள் வந்து அடிச்சு நந்த கோகுலத்துல என்னடா இன்னுமே உனக்கு கிருஷ்ணம் வைகுண்ணம் போட்டா இன்னுமே உன் பாச்சாவெல்லாம் பொலிக்காதான்னு நான் அடி அடிச்சா எனக்கு திருப்பி அடிக்க தெரியல என்ன பலம் இல்லை எனக்கு இதெல்லாம் கூட வருத்தமா இல்லைன்னா என்ன பின்சுடு போட கூட சுவாமி கூப்பிடுவாளே இனிமே நார் அது மாதிரி கூப்பிடுவாள் கதை நானா நம்மாண் ருச்சிரோபிதானி ஹே பார்த்தேர்ஜுனே குரு நந்தேதிதானி நரதேவ் பிருஜானி ஸ்மர்வந்தி ஹய மாதவியுதாரோ ஹே பார்த்தே அஜுன சகே குரு நந்த சஞ்சர் நரதேவதுப்ப உடந்தி ஹம மாதவியாப்போட சுவாமி அன்பு தரும்ப ஹே பார்த்தா ஹே அர்ஜுனா ஹே சகேனு என்ன கூப்பிடுவாள் இனிமே ஆறு என்ன அது மாதிரி அன்போட கூப்பிடுவாள் சுவாமி சொன்ன சொல்லெல்லாம் என் நெஞ்ச அப்படி கலக்குறதே என்னாலாம் ஸ்மர்த்துருள் உடந்தி ஹ்தயம் அம மாதவியா லட்சுமிபதி அப்படி பிரபுவை நாம் பந்து நினைச்சுக்கிட்டு படுக்க போடப்படாதா இல போடப்படாதா இத்த வந்து காரியங்களை கவனிக்கப்படாதான்னு நான் சொன்னேனும் பிரல சகே சக்தம் சுவாமிய படுக்க போடப்படாதான்னு சொல்லி படுக்க போட்டிருக்காளா ஆமா பலகாய் எடுத்து போடப்படாதா சாபர இடத்துல கிருஷ்ணா என்ன வருவோன்னு உட்காந்துருக்கீரே என்ன நம்ம வந்து நீ செய்யப்படாதா இப்படி கேட்டிருக்காளா அவன் நடந்து போற போது சுவாமியை பரிஹாசம் பண்ணி பண்ணிருக்காளா சித்த தேரை விட்டு கீழே அறங்க எங்களுக்கு எல்லாம் நடம் போறேன்னு சொல்லுவாடா அவன் விகத்தனை தன்னை பத்தி ஆத்மஸ்லாக பண்ணிட்டு சுவாமியை குறைச்சு பேசியிருக்கானா சாப்பிடுற சமயத்துல சுவாமியை பரியாசம் பண்ணியிருக்காளா முதல் நீங்க உட்காந்து உங்க இடையிலே விழுந்து வருவது அப்படாங்கல்லா இப்படி எல்லாம் பரிகாசமா சொல்லியிருக்காளா உமக்கு சத்தியமே தெரியாதோ ஒண்ணு அப்படி இல்லாம பேசிருக்காளா மிருத்தமானிக்கு விப்ரலப்தாக சத்தியம்தான் நீ பேசுறீர் ஒரு அச்சரம் கூட நிஜம் இல்லையா ஆனா சத்தியம் சத்தியமானுல சொல்லிருக்கா இத்தனையும் சுவாமி கொள்வது போல புத்தனு பொறுத்துக்கொள்வது போலேவ பித்ருவத்து சர்வம் சேகே மகான் மகிதையா குமதே ரகம்மே குச்சிதமான புத்தி உள்ள என்னுடைய தப்பெல்லாம் பொறுத்துந்தானே அந்த பிரபு வஞ்சிச்சு வைகுண்டம் போட்டாளன்னா இன்னுமே நாம் நகரத்துல இருக்கப்படாது ராஜ்யன் நமக்கு கஷேமத்தை கொடுக்காது தெய்வபலம் போயிடுதுனால தெய்வபலம் இல்லையேன்னா ஒண்ணும் இல்லையா அதனால தேவி கச்சிதாசாஸ்தி தேவானாம் பிரசாதம் பார்த்திவாத்மாத பார்த்து காட்டாள் தேவதா பிரசாதத்தை என் பிரபு விடும்பனானா அது காட்டாள் அத்தனை வருஷத்தியாம் தேவதா பிரசாதம் அயோத்தியில தேவி அரமனையில் நடந்தா கால் ஷவக்கம் நடக்கப்படாதும் பாலா தேவி சுப்ராஜ் ஹனுமா அப்படிப்பட்ட பிரபு என்ன தண்டகையில நடந்து காலில் ரத்தம் வரபோது சீக்கே குத்தம் இல்ல தர்ம உத்தரம் தான் அது க்ஷேமத்தை கொடுக்கும் நாளா தர்மாபதே சாதி தியஜதராஜ்யம் காலால் நடந்தாறுால் பிரபு தர்மம் இருக்கு சீத குா பாலகம் இல்ல குத்தட்டம் உணும் அத்தனை விஷத்தியான் தர்மம் அப்படி நம்பி நம்பிக்கா அர்த்த பராளா இல்லாம இருந்தா நம்ம பிரிவாடலாம் தர்மம் போரும் போரும் இருந்தால் சுகமா இருந்தாள் கேவலம் அர்த்தம் போரும் தர்மம் வாண்டாமும் கூட நினைக்கிறான் சங்கல்பம் பண்ணிக்கிறான் தர்மம் ஆண்டாம்னு அப்படி ஹனுமார பார்த்து அப்படி சொல்றாள் தேவி தர்மசின் தேவதா பிரசாதத்தை ராமன் விரும்புறாளு கேட்கிறாள் அப்படி தெய்வபலம் போயிடுச்சுன்னா அப்புறம் ஒண்ணுமே இல்லையா அதுதான் தோஷணம் வர்த்தம் பவிஷதி கதாச்சன ஆனா தேவத்தை ஆராதிச்சு போகவே போகாதுத்தான் ரட்சிக்கும் அப்படி நம்பின தேசம் தேசம் இப்படி அர்ஜுனன் சொன்னால் சரி பரப்போடு மகா பிரஸ்தானம் பாண்டவாள் ஒரு பருவா சொர்கோஹணம் ஒரு பருவா இந்த பதினெட்டு பருவ கடைசி பருவா பிரதம் தட்சிண திக்க திரும்பறதில்ல சங்கல்பம் அப்படி பரப்பிட்டாள் அப்படி பரவிட்டு போயிட்டே இருக்காள் ஒரு ஆச்சரியம் அதுல இருந்தால் என்னன்னா ஒரு ஸ்வா ஒண்ணு போச்சா தர்மபுத்தருக்கு முன்னாடி இது என்ன ஆச்சரியமா இருக்கேன் கூட கூட வருதுன்னு நினைச்சாள் இப்படி ஹிமாலயத்துல ஏறி போயிட்டு இருக்காள் சொர்க்கத்துக்கு நேரம் நடந்து போயிடுறது சகதேவம் கத்தினார் அண்ணா திரௌபதி மலைமையில இருந்து கீழே விழுந்துட்டாள் திரும்பி பார்க்காதே வஸ்திராபகரண காலத்துல பீஷ்வாதிகளை எல்லாம் மனக்குறைச்சலா பேசிருக்காள் பிரிவாள ரொம்ப அவமதிச்சு பேசிருக்காள் அவ புண்ணியலோகத்துக்கு சிறந்து வரத்து கொடுத்து வைக்கல இனமே அவளை இறங்கி நாம எடுத்து நாமும் கீழே வந்துடுவோம் நபுலம் கத்தினா சகதேவம் விழுந்துட்டான்னு சாதேவன்யா தனக்கு மேல அறிவாளி இல்லைன்னு நினைச்சா அதனால அவன் விழுந்துட்டான் அவனை பத்தி இந்தமே இது இல்ல ஆத்மய ஆத்மன்து பரப்பிடும் அர்ஜுனன் கத்தினான் நகுலம் விழுந்துட்டான்னு ரூபத்துல தனக்கு மேல இல்லையா அவன் எல்லாரையும் பிரியாசம் பண்ணினான் அதனால அவனும் சொர்க்கத்துக்கு வரத்து கொடுத்து வைக்கல்காள் அர்ஜுனம் விழுந்துட்டான்னு பீமன் கத்தினான் அப்பா யுத்தத்துல துரோணரை கூட அவமதிச்சு குருவை கூட அவமதிச்சு பேசியிருக்கான் ரொம்ப வீரவாதம் பண்ணியிருக்கான் அதனால அவன் வர கொடுத்து வைக்கல இனிமே திரும்பி பார்க்காதே நானும் பார்க்கல பீமன் அண்ணா நான் வந்து பேரு கத்தினார் நீ ரொம்ப கணக்கு இல்லாம சாப்பிட்டு உனக்கு மேல பலம் இல்லையு பேசிருக்கேன் ரொம்ப அத்தியசனமும் தப்பான் அதிவாதமும் தப்பாம் ரொம்ப ரெண்டும் பண்ணிருக்கேன் கூட வர்றதுக்கு அருகம் இல்லையா சுவாமிட்டும் வந்துட்டே இருக்கு மேல போனாள் உடனே நாரத சுவாமி வந்தாள் இந்திராதி தேவர்கள்லாம் வந்தாள் முப்பத்தி முக்கோடு தேவர்களும் விமானத்துல சமூகத்தாரவர் சொன்னாலா நான் எத்தனையோ கல்பமா இருந்துட்டு இருக்கேன் சசரீர சம்பிராப்தம் அந்நம் பாண்டவா தேவதைகள் சஞ்சரிக்கிற இடத்துல இந்த பிராகிருத சரீரத்தோட தர்மபுத்திரனை தவிர இன்னொத்த வந்ததா எனக்கு தெரியலேட்டாள் உடனே இந்திரம் வந்து பிரார்த்திச்சான் விமானத்துல வரணும்னு ஸ்வா வரட்டும் இந்த நாயு வரட்டும் அப்புறம் நான் ஆறேன் கூட வந்த பத்னி என்னோட வர முடியல பிராத்தாக்கள் வர ஷாவுக்கு இடமில்லையே அது கண்ணால பார்த்தாலே ஹவிஸ்து துஷ்டமா போயிடும் அது வரப்படாது என்றார் என்ன எல்லாரும் கைவிட்டால் இது கைவிடல நான் அதை ஐச்சின்னு சொர்க்கம் வர மாட்டேன் என்றார் அப்போ அப்படியானா உங்களுக்கு சொர்க்கத்துல இடமில்லை என்றார் பாண்டா அந்த நாய்க்கு இடம் இல்லைன்னா எனக்கும் வரணும் தீர்மானமா சொல்லி விட்டாள் உடனே இந்திரன் சரியாதையும் சொல்லுங்க அது ஏறி இவரு ஏறி உட்கார்ந்துட்டார் பார்த்தா அந்த நாய் சதுர்புஜத்தோட தர்ம தேவத்தை இது அப்பா உன் குடும்பத்துக்கு நீ பண்ணின தர்மம் நான் மாதிரி உழைக்கிறேன் உன் குடும்பத்துக்குன்னு காமிச்சாலும் தர்மம் அப்படி ரஷிக்குமான் ஆபத் காலத்துல அவன் கூட கூட நாய் மாதிரி வருமா அவன் ஒரு மணிக்கு ஒரு விதமான கார்ல பரம்தான் கூட ஓடி வருது நாய் ஆமா அப்படி ஆறு வருவாள் பத்னி வருவனா புத்திரன் வருவனா தர்மம் தான் வரும் கூட கூட வரும் தர்மம் வந்து நிற்குமேடினம் ும்க்க வந்து நற்க பிச்சையும் தர்மமும்ட்ட குதை போது தர்மம் வந்து யானே குதரே ஆடு மாடு சதுருங்க சைன்யம் பரலோகத்துக்கு பரப்பட்டவனோட கூட வருமா ஒன்னும் வராது என்ன எது எது ஓடிட்ட பிச்சையும் வயசானமும் பிச்சைகம் வாசல்ல வந்து தள்ளாமே உள்ள இருந்து அரிசி எடுத்து வர போவோம் அதுக்குள்ள காதலை வேலையா தெருவுக்கு போயிடுவான் அந்த அரிசியை உள்ள கொண்டு போய் மறுபடியும் நடுத்துருவா அங்க இருக்கான்னு அப்படி ஓடி பிச்சையும் அன்போட நம்பி நம்பி செஞ்ச தர்மமும் பரலோகத்துல கூட கூட ஒண்ணு நிற்குமா கைவிடாம எல்லாரும் கைவிடுற சமயத்தில் ஊடிட்ட பிச்சையும் மூச்சு போச்சும்னா வேற பேரிடுவாளா அம்மா அப்பா வச்சா அயிர்வாள் வாழலாம் அப்புறம் சொல்ல மாட்டாரு அப்புறம் அது இது இந்த புது பேரெல்லாம் இருக்குமாருங்க அதெல்லாம் சொல்லுவாடா நான் வந்து ரசிக்கும் எந்த காலத்திலையும் உடனே உட்கார்ந்து விமானத்தோட சொர்க்கம் போனாள் சொத்தம் போனா இந்திரனுடைய ஆசனத்துல துல்லு உட்காந்துருக்கான் பார்த்தா இவர் தர்மபுத்திரர் இந்திரனை கூப்பிட்டு என்ன இவங்க வந்து உட்காந்துருக்கானேன்னு கேட்டார் அவன் புண்ணியம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்ப எங்க அண்ணா பாமை கர்ணன் என் குழந்த பீமன் அர்ஜுனன் நகுலம் சாதேவன் திரூபதி அவள் அங்கேன்னு அவ எல்லாம் பாபம் பண்ணிருக்கா நரக்கத்துல இருக்காள் என் தாத்தாக்கள் பாபம் பண்ணிருக்கா துரியோகனம் புண்ணியம் பண்ணிருக்கானா இப்படியா வந்து பலம் சாதனம் பலங்கள்லாம் இப்படியாவா இருக்கு அப்படிப்பட்ட சொர்க்கம் எனக்கு வாண்டாம்னு சொன்னாள் இங்க வந்து நீங்க காமக்ரோகத்தை அடையலாமா குரோகத்திலேயே காமக்ரோசம் இல்லாத நீங்கள் இந்திரம் காட்டான் என் குழந்தைகளுக்கு நரக்கம் துரியோகனனுக்கு சொர்க்கம்னா அந்த சொர்க்க எனக்கு வாண்டாம்னு அப்போ என் குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கும் கர்ணன் தாதா இருக்கிற இடத்தையும் கொண்டு விடுக்கத்துல இருக்கா நான் வரமாட்டேன் ஒரு தூதன் அனுப்புறேன்னு இந்திரன் ஒரு தூதன தேவ தூதன அனுப்பிச்சார் அவன் நடக்கத்துக்கு அழிச்சுன்னு போனான் ஒரு அரை மைல் நடந்தார் அப்பா என்னால் நடக்க முடியலடா என்ன எத்தனை தூரம் இருக்கும்னு காட்டான் தர்மபுத்தர் காட்டார் அந்த தூத்தன் சொன்னா இப்படி எப்போ நீங்க உங்களை விட்டுட்டு வந்து சொல்லி விட்டார் ஏஜமான விட்டுட்டு போட்டான் இருக்கல எங்க போனான்னு தெரியல இவருக்கு திரும்பி நடக்கவும் தெரியல கழகம் இருக்கு தெரியல ஒரே இருள் கீழ எல்லாம் பாம்பு நண்டு வாக்களி முழு கல்லு சகல துரவஸ்தான பூமி அது மாதிரி இருக்கு எல்லா கடுதலும் இருக்கு அப்போ இவர் முள்ள திரும்பவும் திரும்பி பார்த்தார் அப்போ பிரபோ நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்க காத்து மேலப்பட்டதுக்கு அப்புறம் பாம்பு கடிக்கல நண்டு வாக்களி எங்களை கொட்டல துஷ்ட ஜந்துக்கள் எங்களை பாதிக்கல தனக்குணம் புண்ணியபுருஷாடைய சப்தம் கேட்டுது தர்மபுத்திரன் நான் கேட்ட குரலா இருக்கேன் இருல யாருன்னு தெரியலையே அண்ணா கர்ணன் அண்ணா பீமன் அண்ணா அர்ஜுனன் குலன் சாதேவன் திரௌபதி கத்தினாள் உடனே தர்மபுத்திரன் ஹோன் அழுதாள் என் ராதாக்கள் இங்க வந்து ஆகப்பட்டு கட்டப்படுறாளா கண்ணால ஜலத்தை கொட்டி கண் ஜலத்தை தொடக்கிறார் இந்திரக்க நக்கற சொல்ல என்னன்னு கேட்டா மாயா நரக தரிசனம் உங்களுக்கு இந்திரன் என்னத்துக்கிட்டா என்ன இத்தனை வரட்டி எடுத்துக்கிட்டே நீங்களும் ஒரு சின்ன பொய் சொல்லிவிட்டே இல்லையோ அஸ்வஸ்தாமா கொஞ்ச ரகான்னு அதுக்காக உங்களுக்கு இந்த மாயா நரக தரிசனம் துரியோசனம் சொல்வ புண்ணியம் பண்ணிருந்தான் அவன் நரகத்துக்கு நரகத்துக்கு வந்துட்டான் உங்க பிராதாக்கள் சொல்ப பாபம் பண்ணி சொல்பகாலம் நகரத்தில் இருந்தா எல்லாரும் அடைஞ்சு போய் சொன்னாள் மகாபாரதத்தில் அதுக்காக விடாம சொர்க்காரோகத்தை போய் சொன்னாள் என்ன பாபம் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால வந்து சுவாமி காட்டான் அர்ஜுனன் எனக்கு பெருமை பலம் சாதனம் இந்த சாதனத்தை அனுஷ்டிக்கிறதுக்குள்ள மார்க்கம் இத்தனையும் சொன்ன கிரந்தம் கீதை அதான் கீதையில ஒரு பெருமை பாக்கி புத்தகங்கள் அப்படி இல்லை பெருசா பலத்தை சொல்லிட்டு போடுவோம் சாதனம் இருக்காது சாதனத்தை பெருசா சொல்லிவிடுவோம் பலம் என்னன்னு புரியாது சாதனத்தையும் சொல்லி இருப்போம் பலமும் பெருமை தானா தெரிகிறாள் வழக்க பண்ணா தானா இருட்டு போறது அப்புறம் கீழே கிடக்கிற மோதல்கள் அப்புறம் இந்த மாதிரி தீபாந்தரபேண்டா இன்னொரு அந்த வழக்கு அது தேவையில்லை பகவத் அனுகிரகத்தை சுகமா அறைவதற்கு மார்க்கொன்ன கிரந்தம் பகவத்கீதை இப்படி சுங்காரோகணம் பண்ண சரித்திரம் சொன்னால் பரீட்சத்து ராஜ்யபரிபாலனை மன்னு வந்தாள்